முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றார்கள் என்று நபி தெரிந்தவுடன் நானூறு அல்லது எழுநூறு தோழர்களை அழைத்து விரைந்தார்கள் மதினாவில் அபூதர் அல்லது உஸ்மானை பிரதிநிதியாக நியமித்தார்கள் தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட நேரம் வரை நபி சொல்லாஹ் அலிவாசலம் ஊடுருவி சென்றார்கள் மதினாவிலிருந்து இரண்டு நாட்கள் பிரயான தூரம் உள்ள நக்லி என்ற இடத்தை அடைந்தார்கள் அங்கு கத்பான் கிளையினரின் ஒரு கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றவரை அச்சுறுத்தி கொண்டார்கள் ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை எனினும் நபி சொல்ல அலைவசம் அன்றைய பொழுது சலாத்துல் கவுஃப் முறைப்படி அனைத்து தொழுகையிலும் தொழவைத்தார்கள் அச்சம் மிகுந்த நேரத்தில் சுருக்கி தொழுவதற்கு சலாத்துல் கவுப் என்று சொல்லப்படும் சஹிவுல் புகாரியில் வருவதென்னவென்றால் படை ரெண்டாக பிரிக்கப்பட்டது தொழுகைக்கு காம சொல்லப்படவே நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு ரெண்டு ரக்காய் தொழுகை நடத்தினார்கள் ரெண்டு ரக்காயத்துக்களை முடித்து கொண்டு அந்த பாதுகாப்பிற்கு சென்றுவிட மற்றொரு பிரிவினர் பிந்திய ரெண்டு ரக்காயத்தில் நபியுடன் சேர்ந்து தொழுதார்கள் ஆக நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் நான்கு ரக்காயத்தும் மற்ற ரெண்டு பிரிவினரும் ரெண்டு ரெண்டு ரக்காயத்துகளை தொழுதார்கள் ஆதாரம் புகாரி அபு மூசா அஸ் அரி அறிவிக்கின்றார்கள்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 ஜாபீர் அதி அல்லாஹ் அன்பு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் அவர்களுடன் தாத்துர்ரிக்கா போருக்கு சென்றிருந்தோம் ஓர் அடர்த்தியான நிழல் தரும் மரத்தருகில் வந்தபோது அதில் நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் ஓய்வு எடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம் மக்கள் பிரிந்து சென்று ஆங்காங்கிருந்த மற்ற மரநிழல்களில் ஓய்வெடுக்க நபி சொல்லல்லாஹ் ஹலைவாசல்லம் அவர்கள் ஒரு மரநிழலில் தங்கினார்கள் அந்த மரத்தில் தனது வாளை தொங்க அதன் நிழலில் தூங்கினார்கள் நாங்களும் சிறிது தூங்கினோம் ஒரு முஷ்ரீக்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 அவளது கணவன் அதற்கு பகரமாக ஒரு நபி தோழரை கொள்வேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் இருந்த இடம் நோக்கி வந்தான் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பாத் இப்னு பிஷ்ரு அம்மா இபனு யாசிர் உதயல்லா வான்கும் ஆகிய இரு வீரர்களை நியமித்தார்கள் அப்பாத் ருதி அல்லாஹ் தொழுகையில் ஈடுபட்டார்கள் அம்மா உதயல்லாஹ் வான்கு தூங்கிவிட்டார் அப்போது அவன் அப்பாத் ரஜ்யா வான்கு அவர்களை நோக்கி அம்பெறிந்தான் அவர் அதை பிடுங்கி விட்டு தொழுகை முறிக்காமல் தொடர்ந்தார்கள் இவ்வாறு மூன்று அம்புகள் எரிந்தும் தொழுகையை முறிக்கவில்லை இறுதியாக சலாம் கொடுத்த பின்னர் தனது தோழரை எழுப்பினார் அவர் சுபஹான் என்னை நீங்கள் எழுப்பியிருக்கலாமே என்றார் அதற்கவர் நான் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தேன் அதை உடனே முறிப்பதை விரும்பவில்லை என்றார் ஆதாரம் ஃபதோ வாரி ஜாது மகாத் இப்னு ஹிஷாம் வம்பர்களாக இருந்து வந்த கிராமப்புற அரபிகளின் உள்ளங்களில் இந்த போர் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது இந்த போருக்கு பின் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அனுப்பிய படையெடுப்புகளின் விவரங்களை நாம் அலசி பார்க்கும் இந்த போருக்கு பின் கத்பான் கிளைனர் முற்றிலும் துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து இறுதியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது மேலும் இந்த கிராமவாசிகளின் பல குடும்பத்தினர் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள் அதற்கு பிறகு ஹுனை போரிலும் கலந்து கொண்டார்கள் அதன் கனிமத்தும் இவர்களுக்கு கிடைத்தது மக்கா வெற்றிக்கு பின் இவர்களிடம் ஜக்காத் வசூல் செய்ய நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் தங்களது ஆட்களை அனுப்பினார்கள் அவர்களும் ஜக்காத்தை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இதன் மூலம் அகழ் போரில் கலந்து கொண்ட மூன்று எதிரி இராணுவங்களையும் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் தோற்கடித்து விட்டார்கள் மதினாவிலும் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவியது இதற்கு பின் சில பகுதிகளில் கோத்திரங்கள் சிலவற்றால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்க முஸ்லிம்கள் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் உள்ளுக்குள் பிரச்சினைகள் முடிவடைந்து நிலைமைகள் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாக மாறும் அளவு முன்னேறிவிட்டதால் இப்போருக்கு பின் பல பெரிய நாடுகளையும் நகரங்களையும் வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடுகளில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள் இந்த போரிலிருந்து திரும்பிய பின் மதினாவில் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் ஹிஜிரி ஏழு ஷவால் வரை தங்கியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் பல படை பிரிவுகளை நபி சல்லாஹ் அலைவாசலம் பல இடங்களுக்கு அனுப்பினார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று காலி திப்ன அப்துல்லா படை பிரிவு குதைத் என்ற இடத்தில் வசிக்கும் முலவ்விஹ் என்ற கூட்டத்தார் பஷீர் இப்னு சுவைத் ரவி என்னும் நபி தோழரின் அன்பர்களை கொன்றுவிட்டார்கள் அக்கூட்டத்தாரை பழிதீர்க்க ஹிஜ்ரி ஏழு சஃபர் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தில் காலித் திப் அப்துல்லா ரஜியுல்லா ஹன்கு தலைமையில் குதைத் நோக்கி ஒரு படையை நபி சொல்லா ஹலை வசல்லம் அனுப்பினார்கள் இந்த படை இரவு நேரத்தில் சென்று அங்குள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலரை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் விழித்து எதிரிகள் பெரும் படையை திரட்டிக்கொண்டு முஸ்லிம்களை தாக்க பின் தொடர்ந்தார்கள் மிக சமீபத்தில் எதிரிகள் வந்துவிட்ட பொழுது கடுமையான மழை ஒன்றை அல்லாஹ் இறக்கினான் சிறிது நேரத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதும் எதிரிகளிடமிருந்து முஸ்லிம்கள் தப்பித்து மதினா வந்து சேர்ந்தார்கள் இரண்டாவது ஹிஸ்மா படைப்பிரிவு ஹிஜிர் ஏழு ஜுமாத் ஆஹிராவில் இந்த படை அனுப்பப்பட்டது அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த படையெடுப்பின் விவரங்கள் விட்டன மூன்றாவது உமர் இப்ன ஹத்தாப் படை பிரிவு ஹிஜ்ரி ஏழு ஷாபான் மாதத்தில் 30 நபர்களுடன் உமர் அதியுல்லாஹ் ஹனுஹு அவர்களை துர்பா என்ற இடத்திற்கு நபி சொல்லல்லா அலைவாசலம் அனுப்பி வைத்தார்கள் இந்த படை இரவில் பயணிப்பதும் பகலில் மறைந்திருப்பதுமாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தது துர்பாவில் வசித்து வந்த ஹவாசின் கிளையினருக்கு இச்செய்தி எட்டியவுடன் இடங்களை காலி செய்து தப்பித்து ஓடிவிட்டார்கள் உமர் ரதியுல்லா ஹான்கு தங்கள் படையுடன் அங்கு சென்று பார்த்தபொழுது யாரும் இல்லாததால் மீண்டும் மதினாவிற்கு திரும்பிவிட்டார்கள் நான்காவது பஷீர் இப்னு சாத் படை பிரிவு ஹிஜிர் ஏழு ஷாபான் மாதத்தில் பஷீர் ரதுலாஹ் ஹான்வு அவர்களை முப்பது வீரர்களுடன் நபி சொல்லாஹ் அலைவசலம் ஃபத்தக் மாநிலத்தின் ஓர் எல்லையில் வசிக்கும் முர்ரா கிளையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அங்கு சென்று தாக்குதல் நடத்தி அவர்களின் கால்நடைகள் எல்லாம் ஓட்டிக் கொண்டு திரும்பினார்கள் இரவு நேரத்தில் எதிரிகள் படையாக வந்து இவர்களுடன் போர் புரிந்தார்கள் பஷீர் ரதியுல்லா ஹான்வு அவர்களும் அவருடைய தோழர்களும் எதிரிகளை அம்பால் எரிந்து தாக்கினார்கள் இவர்களின் அம்புகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன இறுதியாக நடந்த வால் சண்டையில் பஷீரை தவிர அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் பஷீர் ரதியுல்லா ஹான்வு தனக்கு ஏற்பட்ட காயங்களுடன் அங்கிருந்து பத்தக்கு சென்றார் காயங்கள் குணமாகும் வரை யூசர்களிடம் தங்கியிருந்துவிட்டு மதினா வந்து சேர்ந்தார் ஐந்தாவது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ரமலான் மாதத்தில் நூற்றி முப்பது வீரர்களுடன் மைஃபா என்ற இடத்திலுள்ள உவால் அப்து இப்னு சாலபா ஆகியோர் மீது தாக்குதல் நடத்த காலிப் இப்னு அப்துல்லாவுடன் ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அனுப்பி வைத்தார்கள் அந்த படை எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் இந்த படையெடுப்பின் போதுதான் நஹ் இப்னு மிர்தாஸ் என்பவர் கலிமாவை மொழிந்தும் உசாமா இபுனு ஜெயித் ரதியுல்லா ஹன்கு என்ற நபித்தோழரால் கொல்லப்பட்டு விட்டார் படை மதினா வந்தடைந்ததும் அச்செய்தி நபி அவர்களுக்கு தெரிய வரவே லாயிலாக என்று கூறிய பின்னரா நீ அவரை கொலை செய்தாய் என கோபத்துடன் கேட்டார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அதை கூறினார் என்று உசாமா ரதியாஹ் ஹன்கு பதிலளிக்க அவர் உண்மையாளரா என நீ அல்லது பஷீர் இப்னு ஜாரிம் என்பவர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த சில கதானியரை ஒன்று சேர்க்கிறார் என்ற தகவல் நபி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு எட்டியது இதனால் நபி சொல்லாஹ் அலைவசம் ஹிஜிர் ஏழு ஷவ்வால் மாதத்தில் முப்பது வீரர்களை அப்துல்லா இப்னு ரவாகாத் ரபியுல்லா வான்கு தலைமையில் கைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அசீரிடம் வந்து எங்களுடன் நீர் உமது தோழர்களுடன் வாரும் நபிசொல்லாஹ் ஹலை வசலம் உண்மையே கைவருக்கு ஆளுநராக ஆக்கிவிடுவார்கள் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார்கள் அவரும் தயாராகவே அசீரையும் அவரது முப்பது தோழர்களையும் அழைத்து கொண்டு அப்துல்லா மதினா நோக்கி பயணப்பட்டார் வழியில் கர்கரா நியார் என்ற இடத்தில் தங்கியிருந்த போது இரு கூட்டத்தினருக்கும் இடையில் பிரச்சினை வரவே அசீரையும் அவரது முப்பது தோழர்களையும் முஸ்லிம்கள் கொன்றுவிட்டார்கள் வரலாற்று ஆசிரியரான வாக்கிதி ஹிஜ்ரி ஆறு ஷவ்வால் மாதம் கைவர்போர் நடப்பதற்கு சில மாதங்கள் முன்னதாக இச்சம்பவம் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ஏழாவது பஷீர் இப்னு சாது படைப்பிரிவு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 இடங்களை காலி செய்து கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் பஷீர் அதியுல்லாஹ் வான்கு அங்கு சென்று எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக் கொண்டு இருவரையும் கைது செய்து மதினா திரும்பினார்கள் கைதிகள் இருவரும் மதினா வந்ததும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் எட்டாவது அபு ஹத்ரத் படைப்பிரிவு ஜூசம் இபின் முவாவியா கிளையைச் சேர்ந்த ஒருவன் பெரும் கூட்டத்தை அழைத்து கொண்டு காபா என்ற இடத்திற்கு வந்திருக்கிறான் அங்கிருக்கும் கைஸ் கிளையினருடன் சேர்ந்து முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்க உள்ளான் என்ற தகவல் நபி அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது அதை விசாரித்து உறுதியான செய்தி அறிந்து வர அபு ஹத்ரத்தையும் ரதியுல்லா அவருடன் ரெண்டு தோழர்களையும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் அபு ஹத்ரத் ரதுல்லா வான்கு சூரியன் மறையும் நேரத்தில் காபா வந்து சேர்ந்தார்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 அவரின் தலையை கொய்து அக்கூட்டத்தினர் தங்கியிருந்த இராணுவ முகாம் அருகே அபு ஹத்ரா அஜியுல்லா கட்டி தொங்கவிட்டார் பின்பு பெரும் சத்தத்துடன் தக்பீர் முழங்கினார் அவரின் சத்தத்தை கேட்ட மற்ற இரு தோழர்களும் உரத்த குரலில் தக்பீர் முழங்கினார்கள் இதனை செவிமடுத்து தொங்கும் தலையையும் பார்த்தவுடன் கூட்டத்தினர் தலைதறிக்க ஓடினார்கள் இந்த மூன்று முஸ்லிம்கள் அதிகமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் இந்த படையெடுப்பு அடுத்து கூறப்பட உள்ள உம்ரத்துக்கு முன்பதாக நடந்தது என்று இப்னுல் கையீம் ரஹமதுல்லாய் அலிகி குறிப்பிடுகின்றார் ஆதாரம் ஜாது இப்னு ஹிஷாம் உம்ராவை நிறைவேற்ற புறப்படுதல் அறிஞர் ஹாக்கிம் ரஹமதுல்லாய் அலிகி கூறுகின்றார் துல்கதா பிறை உதயமானதும் சென்ற ஆண்டு ஹுதேபியாவில் தவறி போன உம்ராவை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் இடைப்பட்ட காலங்களில் வீர தவிர ஹுதேபியாவில் கலந்து கொண்ட ஒருவர் கூட பின்தங்கி விடாமல் அனைவரும் புறப்பட வேண்டும் என நபி சொல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் நபி அவர்களின் கட்டளை கிணங்க தோழர்கள் அனைவரும் உம்ராவை நிறைவேற்ற புறப்பட்டார்கள் இவர்களுடன் உம்ராவில் ஆர்வம் கொண்ட மற்றும் பலரும் புறப்பட்டார்கள் இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் இரண்டாயிரம் பேர் இருந்தார்கள் ஆதாரம் உவைப் இப்னு அல்பத் அத் அல்லது அபு ரூஹூம் அல் பிரதிநிதியாக நியமித்துவிட்டு குர்பானிக்காக அறுபது ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு நபி சதல்லா ஹலைவசலம் புறப்பட்டார்கள் இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளராக நாசியா இப்னு ஜுன்துப் அஸ்லமியை நியமித்தார்கள் துல் ஹுலைஃபா வந்தவுடன் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா கூறினார்கள் முஸ்லிம்களும் நபியவர்களை பின்பற்றி தல்பியா கூறினார்கள் குறைசிகள் மோசடி செய்யலாம் அல்லது ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அச்சத்தில் போர் வீரர்கள் ஆயுதங்கள் சகிதம் எதற்கும் ஆயத்தமாகவே நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் புறப்பட்டார்கள் யாஜூஜ் என்ற இடத்தை அடைந்தவுடன் தங்களிடம் இருந்த ஈட்டிகள் அம்புகள் கேடயங்கள் அனைத்தையும் அங்கு வைத்துவிட்டு அவற்றிற்கு அவுசிப்னு கவுலி அன்சாரியை இருநூறு வீரர்களுடன் அதன் பாதுகாப்புக்கு நியமித்தார்கள் ஒரு பயணி வைத்திருக்கும் ஆயுதத்தை அதாவது உரையிலிடப்பட்ட வாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் ஆதாரம் பாரி ஜாது மகாத் நபி சொல்லாஹ் அலைவசலாம் தனது கஸ்வா ஒட்டகத்தில் வாகனிக்க முஸ்லிம்கள் நபியவர்களைச் சுற்றி படை சூழ வாழேந்தியவர்களாக முழங்கிக் கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள் இணைவைப்பாளர்கள் காபாவின் வடப்பகுதியில் இருந்த குஐ என்ற மலையின் மீது ஏறி நின்று முஸ்லிம்களை வேடிக்கை பார்க்கலானார்கள் மதினாவின் காய்ச்சலால் பாதிப்படைந்த ஒரு குழுவினர் இப்போது நம்மிடம் வர இருக்கின்றார்கள் என்று கிண்டலாக தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் இதனை கேள்விப்பட்ட நபி சொல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் வலது தோள்பட்டை வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் தவாஃபுடை முதல் மூன்று சுற்றுகளை மட்டும் குதித்து ஓடுங்கள் ஆனால் ரெண்டு ரொக்கூன்களுக்கு மத்தியில் சாதாரணமாக நடந்து சுற்றுங்கள் மீதமுள்ள நான்கு சுற்றுகள் முழுவதும் சாதாரணமாக நடந்தே என கட்டளையிட்டார்கள் தங்களது தோழர்கள் மீது கருணையினால் ஏழு சுற்றுகளிலும் தோள்களை உயர்த்தி ஓட வேண்டும் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறவில்லை இணை வைப்பாளர்களுக்கு தங்களது பலத்தை காட்டுவதற்காகவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இவ்வாறு கட்டளையிட்டார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி ஹுஜூனுக்கு அருகில் உள்ள மலை கணவாயின் வழியாக நபி சொல்லாஹ் அலைவாஸ் அக்காவுக்குள் நுழைந்தார்கள் இணை வைப்பாளர்கள் நின்று கொண்டு நபி அவர்களை வேடிக்கை பார்த்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் கூறிக்கொண்டே பள்ளிக்குள் நுழைந்து தனது தடியால் ஹஜருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்க முஸ்லிம்களும் தங்களது தவாஃபை தொடங்கினார்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா ரவி அல்லாஹானு பின்வரும் கவிதைகளை பாடிக்கொண்டு வாளேந்தியவர்களாக நபி முன் சென்று கொண்டிருந்தார்கள்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 அது நண்பனை விட்டு நண்பனை பிரித்திடும் வெட்டு உமர் ரதோல்லா வான்கு ஏ ரவாகாவின் மகனே அல்லாஹுவின் தூதருக்கு முன் அதுவும் அல்லாஹுவின் புனித பள்ளிக்குள் நீ கவிதை வாடுகிறாயா என்று அதட்டினார்கள் அதற்கு நபி அவர்கள் உமரை அவரை விட்டு விடுங்கள் அம்பால் எரிவதை விட இந்த கவிதை குறைசிகளுக்கு மிக விரைவாக ரோஷத்தை ஊட்டக்கூடியது என்று கூறினார்கள் ஆதாரம் ஜாமியூத் திருமீதி நபி சொல்லல்லா ஹலேவசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முதல் மூன்று சுற்றுகளை முன்கூறியவாறு ரமல் செய்தவர்களாக சுற்றினார்கள் இதை பார்த்து ஆச்சரியமடைந்த இணைப்பாளர்கள் என்ன மதினாவின் காய்ச்சல் இவர்களை மிக பலவீனப்படுத்திவிட்டது என்றல்லவா எண்ணி ஆனால் இவர்களோ இவ்வளோ வீரம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று தங்களுக்குள் பேசிக் ஆதாரம் சஹி முஸ்லிம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முதலில் தவாஃபை முடித்தார்கள் அதற்கு பின் சஃபா மருவா என்ற இரு மலைகளுக்கு மத்தியில் சி செய்தார்கள் அதற்கு பின் மருவாமலைக்கு வந்தார்கள் அங்குதான் நபி அவர்களின் ஒட்டகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன நபியவர்கள் இந்த இடத்திலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் மக்காவின் அனைத்து தெருக்களிலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் என்று அனுமதி வழங்கிவிட்டு தங்களது குர்பானியை மருவாவில் வைத்து அறுத்தார்கள் அதற்கு பின் தங்களது தலைமுடியை சிறைத்து மொட்டையடித்துக் கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை பின்பற்றி முஸ்லீம்களும் அவ்வாறே செய்தார்கள் உம்ராவை முடித்த தோழர்களில் சிலரை ஆயுதங்களை வைத்து வந்த யாஜூத் என்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உம்ராவை நிறைவேற்ற அழைத்தார்கள் நபி அவர்களின் சொல்லு அங்கு சென்று ஆயுதங்களை பாதுகாப்பதில் ஈடுபட அங்கிருந்தவர்கள் மக்கா வந்து உம்ரா செய்தார்கள் நபி சொல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் மக்காவில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் குறைஷிகள் நான்காவது நாள் காலையில் அலியிடம் வந்து தவனை முடிந்து விட்டது உமது தோழரை வெளியேறும்படி என்று கூறினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி சரீப் என்ற இடத்தில் தங்கினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிய போது ஹம்சா ரதியுள்ளாஹானு அவர்களின் மகளார் எனது சிறிய தந்தையே எனது சிறிய தந்தையே என கூவிக்கொண்டு நபி அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள் அவரை அலி ரதையுல்லா வான்கு தூக்கி அணைத்துக் கொண்டார்கள் அவரை வளர்ப்பதற்காக அலி ஜாஃபர் சயீத் ரதுல்லா ஹன்ஹூ மூவரும் தங்களுக்குள் போட்டியிட்டுக் கொண்டார்கள் ஆனால் நபியவர்கள் அந்த சிறுமியை வளர்க்கும் உரிமையை ஜாஃபருக்கு கொடுத்தார்கள் காரணம் அச்சிறுமியின் தாயின் சகோதரியைத்தான் ஜாஃபர் ரதுல்லா ஹன்ஹு மனம் முடித்திருந்தார்கள் இந்த பயணத்தில் நபியவர்கள் மைமுனா பின் அல் ஹாரிஸ் அல் ஆமிரியாவை திருமணம் செய்தார்கள் நபியவர்கள் மக்கா நுழையும் முன்பே இது விஷயமாக ஜாஃபர் இவ்னா அபு தாலிஃபை மைமுனாவிடம் அனுப்பி வைத்தார்கள் மைமுனா ரதியுல்லா வான்ஹா இந்த உரிமையை தனது சகோதரியின் உம்முல் ஃபதலின் கணவர் அப்பாஸ் ரதியுல்லா வான்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்பாஸ் ரதியுல்லா வான்ஹு நபி விருப்பத்தை ஏற்று அவர்களுக்கு மைமுனாவை மனம் முடித்து நபி அவர்கள் உம்ராவை முடித்து மக்காவிலிருந்து வெளியேறிய போது மைமுனாவை அழைத்து வருவதற்காக அபு ராஃபியை விட்டு வந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் ஷரீஃபில் தங்கியிருந்த போது அபு ராஃபி மைமுனாவை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் இந்த உம்ராவிற்கு உம்ராத்துல் கலா என்று கூறப்படுவதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று சென்ற ஆண்டு உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு பகரமாக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதால் இப்பெயர் வந்தது ரெண்டாவது ஹுதைபியாவின் போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஏற்ப இந்த உம்ரா அமைந்திருந்ததால் இந்த பெயர் வந்தது மார்க் அறிஞர்கள் ரெண்டாவது காரணமே மிக ஏற்றமானது என கூறுகின்றார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் ஃபதூல் பாரி இந்த உம்ராவிற்கு வரலாற்றில் நான்கு பெயர்கள் கூறப்படுகின்றன ஒன்று உம்ரத்துல் கலா ரெண்டு உம்ரத்துல் கலீயா மூன்று உம்ரத்துல் கிசாஸ் நான்கு உம்ரத்துல் சுலஹ் ஆதாரம் ஜாதுல் மஹாத் ஃபத்துல் பாரி இந்த உம்ராவிலிருந்து மதினாவிற்கு திரும்பியதற்கு பின் நபி சுல்லாஹ் அலைவாஸ்லாம் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று இப்னு அபுல் அவுசா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு துல்ஹ் மாதத்தில் ஐம்பது வீரர்களுடன் இவரை இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்காக சுலைம் கிளையினரிடம் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் சுலைமினரிடம் சென்று அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தபோது உங்களது அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதனால் இரு சாராருக்கும் இடையில் கடுமையான சண்டை நடைபெற்றது அதில் அபு ஔஸார் அதி அல்லாஹ் அன்பு காயமடைந்தார் ரெண்டு எதிரிகள் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ரெண்டாவது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு ஃபத்தக் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட பஷீர் இப்னு சாகத் அன்சாரியின் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா அதற்கு பழி வாங்குவதற்காக இருநூறு வீரர்களை காலிப் இப்னு அப்துல்லா ரதி தலைமையில் ஹிஜ்ரி எட்டு சஃபர் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் அங்கு சென்று ஏராளமானவர்களை கொன்றுவிட்டு அதிகமான கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் மூன்றாவது காஃப் இப்னு உமைர் அன்சாரி படைப்பிரிவு ஹிஜிர் ஏழு ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த படை அனுப்பப்பட்டது குழா அிளையினர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த பெருமளவில் கூட்டங்களை சேர்க்கின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லலா ஹலிவாசலம் அவர்களுக்கு கிடைத்தது அதனால் கா உர் அல் அன்சாரியின் தலைமையில் பதினைந்து தோழர்களை நபி சொல்லலாஹ் ஹலைவசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து நோக்கி அம்பெறிந்தார்கள் இதில் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆதாரம் ஆலமீன் நான்காவது சுஜா இப்னு வஹப் அல் அசதி படைப்பிரிவு ஹவாசின் என்ற கிளையினர் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பலமுறை உதவி செய்து வந்தார்கள் இதனால் அவர்களை கண்டிப்பதற்காக ஹிஜிரி எட்டு ரபியுல் அவ்வல் மாதம் இருபத்தைந்து வீரர்களுடன் ஷுஜா இப்னு வஹப் என்ற தோழரை தாத் என்ற இடத்திற்கு நபி சொல்லா அலைவசம் அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் அங்கு சண்டை எதுவும் நடக்கவில்லை ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன்